ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஜீரோ டு ஹீரோ நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னோட உற்சாகமான காலை வணக்கம் விஜயதசமி எல்லாரும் பிஸியா பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு படித்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்னைக்காச்சும் புக்கை தரப்பானு நிறைய பேர் ரிக்வஸ்டும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இந்த பொண்ணான நாள்ல நம்ம ஜீரோ டூ ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான ஹீரோ இல்லைங்க ஹீரோயின் வந்திருக்காங்க அவங்களுக்கும் இன்னைக்கு நம்ம ஜீரோ டு ஹீரோக்கும் ஒரு முக்கியமான இருக்கு அப்படி என்ன திரு நான் Let's welcome Welcome Mrs. Surya Managing Director Party, My grandma's place இந்த விஜயதஷமி நேரத்துல உங்களோட லிசனர்ஸோட உங்களோடய சேர்ந்து இந்த உரையாடல் நடத்துறதுக்கு நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாட்டி, இந்த இந்த நேமுக்கு முன்னாடி, படிச்சுட்டு இந்தியாவும் வெளிநாட்டுலயும் ஒரு பதினஞ்சு வருஷம் டோட்டலாக வேலை செஞ்சிருக்கேன் இட்ஸ் வெரி டஃப் லைஃப் ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு ஓட்டம் நமக்கு தேவையா வீட்டில இருந்து குழந்தைங்களை ஐ மீன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நம்ம குழந்தைங்களோட அந்த மாதிரி ஒரு தாட் வந்தது அப்போ ஃபார்ச்சுனேட்டா என் ஹஸ்பண்ட் வந்து காஞ்சனா பாட்டி மை கிராண்ட் மாஸ்ட் பிளேஸ் அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணார் நல்ல படிப்பு நல்ல சம்பளம் அருமையான வேலை இதெல்லாம் தாண்டி சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த தாட் எப்படி வந்ததுங்க நானும் எங்க ஹஸ்பண்டும் எப்போதும் வேலை செஞ்சிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் ஒர்க்கிங் கப்பிள் எங்க குழந்தைங்களுக்காக இந்தியாலும் சரி வெளிநாட்டிலயும் சரி டே கேர் சென்டர்ஸோட இருக்கும் போது எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல நல்ல சர்வீஸ் பட் நமக்கு தேவையான ஒர்க்கிங் கப்பல்க்கு தேவையான ஒரு காம்பிரன்சிவ் சர்வீஸ் கிடைக்காம இருந்தது அப்ப மனசுல ரெண்டு பேருக்கும் ஒரு தாட் வந்தது ஏன் நம்மளே ஒன்னு ஆரம்பிக்க கூடாது நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோம் ஒரு சைல்ட் கேர் சர்வீஸ்ல இருந்து நம்ம கிடைக்காம போச்சே நம்மளே ஒன்னு அதுல எப்படி இப்படி அவங்களே பதில் சொல்ல போறாங்க இந்த பாடலுக்கு அப்புறமா அதுவரை ாலயோ என்னவோ தெரியல நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஒர்க்கிங் கிட்டே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஒரு பிளே ஸ்கூல் ஆரம்பிக்கிறவங்க ஒரு சைல்ட் கேர் சென்டர் நோக்கி மேற்கு நாடுகளை அந்த நாடுகள்ல கொடுக்கற சர்வீஸ் இருக்கும் ஒரு குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னா என்ன தோணும் நம்ம அம்மா வர மாட்டாங்களா அப்படின்னு தான் தோணும் ஒரு கருவுற்ற உடனே ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய ஒரு குழந்தை ரொம்ப ஹாப்பியா இருக்கிற இடம்னா தங்களுடைய பாட்டி வீடு அப்படியெல்லாம் இருக்கும் போது ஏன் ஒரு சவுத் இண்டியன் நேமா வைக்கக்கூடாது நம்மளோட கான்டெக்ட் உரிய நேமா வைக்கக்கூடாதுன்னு காஞ்சனா பாட்டின்னு முடிவு பண்ணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாட்டியா இருக்காங்க பாட்டி காஞ்சனா பாட்டி பாட்டி வீட்டுக்கு போறோம் வந்துடும் பன்னெண்டு பேர குழந்தைங்க ஒரு கிரேட் கிராண்ட் சைல்ட் கூட இருக்காங்க பெரிய எடுக்கிறோமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறோம் நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கு அடிப்படை தேவையான நினமோ அதை பண்ண முடியும் வெளிநாட்டுக்கு டூர் போனோம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு முடிவை எடுத்து இப்படி ஸ்டார்ட் பண்ண இவங்களோட ஜர்னி எப்படிப்பட்ட வளர்ச்சிகள் இருந்தது இந்த ஸ்கூல தொடங்குறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதுலயே ஒரு யூனிக்கான காரணம் இருக்குங்க એમ பொண்ணு போற ஸ்கூலை யார் மூடுறது அப்படிப்பட்ட ஸ்கூலை நானே எடுத்து நடத்துறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த பாடலுக்கு அப்புறமா அதுவரை ஸ்டேடிオン டு ஜீரோ டு ஹீரோ 100% प्रॉफिट வெல்கம் back to zero to hero 100% profit முடிவு பண்ணிட்டாங்க போது எனக்கு ஒரு நாள் வந்தது மாதிரி டி கே சென்டர் மூட போறாங்க அப்படின்ட்டு நான் வந்து பயந்துட்டேன் யோ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க எங்க கொண்டு விடுறதுன்னு ரொம்ப பயந்துட்டேன் அப்போ வந்து அவர் சொன்ன டைலாக் நீங்க சொன்ன மாதிரி நாயகன் படத்துல வர டைலாக் மாதிரி எம்பொன்னு போற ஸ்கூல்ல யாரும் மூடுறது நானே எடுத்து நடத்துறேன் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் ஐ விட்ஸே விளையாட்டா ஒரு தைரியத்தோட வரட்டு தைரியம்னு சொல்லுவாங்கல்ல அதோட ஆரம்பிச்சதுதான் அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் ஒரு விளையாட்ட வந்து ஒரு தருணம் டச் பண்ணும் போது எப்படி இருந்தது அதற்குண்டான முகங்கள் வேற சி நான் வந்து கஸ்டமரா இருந்த போது இந்த ப்ரா இந்த பிரச்சனையாத்தி நமக்கு அண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது சின்ன சின்ன இஷ்யூஸ்ல பேரண்ட்ஸ் டைரெக்டா எங்க கிட்ட போன் பண்ணி சென்டர்ல இருக்கவங்க கிட்ட சொல்றது கொஞ்சம் தயக்கமா இருக்கு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க சரி நமக்கும் நம்மளும் ஆஸ் அ பேரண்ட் இதே ப்ராப்ளம் இதே பிரச்சனையோ அப்படின்னு நினைச்சதுனால நாங்க என்ன முடிவு பண்ணோம் ஒரு கார்பரேட் கம்பெனி எப்படி நடத்துவாங்களோ எல்லா இடத்துல நீங்க என்ன கம்ப்ளைண்ட் அங்கோட சொல்லலாம் அது ஒரு ப்ராசஸ் இருக்கும் அது ரிசால்வ் ஆகும் இருக்கும் இருக்கும் அந்த போட்டோம் எல்லா சென்டர்லயும் இப்ப போனாலும் ஒரு போர்டு இருக்கும் அதுல என்ன எழுதி இருக்கோம் இப்போ உங்களுக்கு எங்களோட சர்வீஸில் மகிழ்ச்சினா மற்றவங்க கிட்ட போய் சொல்லுங்க எங்கள் சர்வீஸில் குறைபாடு இருக்குது அப்படின்னா எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும் அது ஒரு பன்னெண்டு மணி நேரம் கஸ்டமர் சர்வீஸ் ஸோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் இது வந்து சென்டர்ல டைரெக்டாக போய் சொல்ல போகிறதில்ல ஒரு பேரெண்ட் ஸோ அவங்க தயங்க நாளைக்கு என் குழந்தை ஒழுங்காக பார்த்துப்பாங்களா இல்லையான்ட்டு கஸ்டமர் கேரில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஃபீட்பேக் ஒரு சஜஷன் லான்ச் பண்ணால் அந்த ப்ராசஸ் எடுத்து ஒவ்வொரு கஸ்டமர் கேரலில் வர ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் ஈவெண்ட் டுடே பர்சனலி comes to கம்ஸ் அது அக்னாலஜ் பண்றோம் அவங்களே பதில் சொல்ல போறாங்க இந்த பாடலுக்கு அப்புறமா அது வெல்கம் பேக் லிசனா சூரி பேசுறேன் ஆரம்பிகள் நீங்க எடுத்திருந்தாலும் அதாவது இப்படி ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க எனக்கு உங்க பேர் ரொம்ப பிடிச்சிருக்கேன் என்னது அப்படின்னு அந்த எக்ஸிஸ்டிங் கொடுத்த ரெஃபரன்ஸ் அவங்க போய் இவங்க நல்லா பாத்துக்கிறாங்க எது நீங்க வந்து சமைச்செல்லாம் கொண்டு கொடுக்க தேவையில்லை இவங்களே எல்லாம் பாத்துக்கிறாங்க ப்ரீ அண்ட் பிளே ஸ்கூல் எஜுகேஷன் நல்ல குவாலிட்டியா இருக்கு உங்களுடைய முடிஞ்சது ஒரு சென்டர் ரெண்டு சென்டர் மூணு சென்டர் வளர்ந்துருக்கோம் சென்டர்ல கொடுத்த குவாலிட்டி என்ன உறுதுணையா எங்களுக்கு அமைஞ்சிருக்கு நானும் என்னோட கணவர் எங்க ரெண்டு பேரோட கம்பைன்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன் அபவுட் நாற்பது ஆண்டுகள் இதுல நாங்கள் கத்துக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் தான் இதுல எங்களோட இந்த முயற்சியில போட்டு எங்களுக்கு ரொம்ப பயன் கொடுத்துருக்கு எல்லா இடத்துலையும் இந்த குவாலிட்டியை பண்ணதை அதுல ஒண்ணுதான் முன்னாடி பேசின கஸ்டமர் கேர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இந்த காலத்துல நீங்க எந்த ஒரு சைல்ட் கேர் சென்டர்ல இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கிறதா கேட்டிருக்கவே மாட்டீங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் கடகடனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அதற்கு உண்டான அனுபவம் அதற்கு உண்டான ஐடியாஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இவங்களோட அனுபவத்திலிருந்து நமக்கு நல்லாவே புரியுதுங்க இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்னா என்ன இவங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா என்னென்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்கு அவங்களே பதில் சொல்ல போறாங்க இந்த பாடலுக்கு அப்புறமா அது வரை ஸ்டேடியம் டு ஜீரோ டு ஹீரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் It's not the big that eats the small. It's the fast that eats the slow. Hi listeners, I'm going to talk about Prita Suri. What should I tell you about in business? Focus. Customer is always in the world. What do we expect to be a customer? What do we expect to be a customer? That's what we're going to do. That's what we're going to do. Tell you about business. இறங்கணும் நினைக்கிறீங்களோ என்ன அப்படின்னு ஒரு நல்ல விதமா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில அவங்களுக்கு கொடுக்கறது தான் பிஸ்னஸ் வெற்றிக்கு வித்திட்டவர் என் ஒரு குழந்த பிறந்து ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கும் பல பரிமாணங்கள் இருக்கு குழந்தையோட வாழ்க்கையில அதுல எல்லா பரிமாணங்கள்லயும் எல்லா பேரண்ட்ஸும் எனக்கு காஞ்சனா பாட்டி மை கிராண்ட் மாஸ்ட் பிளேஸ் ஓட சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கணும் அவங்க நினைக்கிற இடத்துல நாங்க இருக்கணும் இந்த ஒரு பேரண்ட இந்த ரெண்டு தேவையும் உங்களால் நல்ல விதமாக பூர்த்தி செய்ய முடிஞ்சால் யாரும் இதில் பீட் பண்ணிக்க முடியாது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்போதும் நிறைய கனவுகளோட ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க கனவுகள் ரொம்ப முக்கியமானது பெருசாக கனவு காணணும் அட் த சேம் டைம் அந்த கனவு நம்மளோட உழைப்புக்கு தேவையான அதற்குரிய ஊதியம் எப்படி வரப்போகிறது நம்ம ரெவென்யூ மாடல் என்ன அப்படின்ற கிளாரிட்டி இருக்கணும் அந்த பிளான் ரொம்ப கிளியராக இருக்கணும் அது இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது Business முடிவு பண்ண உடனே இவங்க வேலையை விட்டுட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலங்க வேற எப்படி ஆரம்பிச்சாங்க தெரிஞ்சுக்கமாக கேட்டு இறங்கி பண்றதை விட இதுல குவாலிஃபைடுல முடிவு பண்ணிட்டோம் டீம் அமைஞ்சது அவங்க குடுத்த ஊக்கத்தினால அவங்க செய்த வேலையினால அது கிடைத்த கஸ்டமர் ரெஸ்பான்ஸ்னாலதான் நாங்க இவ்ளோ நாள் க்ரோ பண்ண முடிஞ்சிருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் டுஸஸ் பாமிலா சாமியூல் கண்டிப்பாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பல பேரோட ஐடியாஸ் இருந்ததுன்னா அந்த விஷயம் நிச்சயமாக சக்சஸ் ஆகும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் ஆர்மியா இல்லாமல் ஒரு டீமா தொழில தொடங்கினாலும் இவங்களுக்கும் காமனான ஒரு பிரச்சனை இருந்திருக்குங்க இவங்க கூடவே இருந்துட்டு திடீர்னு இன்னொரு கம்பெனிக்கு ஷிப்ட் ஆனவங்க இவங்க பண்ண ஒரு சில காரியங்களையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த பாடலுக்கு அப்புறமா அது வரை ஸ்டேடியூ ஜீரோ டு ஹீரோ ஹண்ட்ரட் இந்த நான் நினைத்த பல கேள்விகளை சுருக்கி வழக்கம் போல நம்ம டுக்கங்க அந்த தேவையானது வெற்றி கஸ்டமர் ரெஃபர் பண்ணும் போது நம்மள தோல்வி பண்ணாம இருக்கும் லாபம் நற்பெயர் நஷ்டம் அந்த நற்பெயர் சம்பாதிக்காம இருக்கிறது இதே நாள் இதே நேரம் பிபோர் இன்னொரு நம்ம ஜீரோ டு ஹீரோ நிகழ்ச்சிக்கு அழகான ஒளிவடிவம் கொடுத்த ராஜீவோடவும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு